Ratna vaane samudaya vaanuli ratna vaane umavachchanae idh sunta keervai odane kelunga veliye vandhu polur kodunga sothara sothama idhu magalana sevai adbhuta ரத்னவாணி தொன்னூறு புள்ளி எட்டு சமுதாய வானொலி ஒலிபரப்பு கோவை ஈச்சனாரி ரத்தினம் கல்லோரி வளாகத்தில் இருந்து ஒலிபரப்பாகிறது ரத்தினவாணி தொன்னூறு புள்ளி எட்டு சமுதாய வானொலி செய்திகள் என்பது வானொலி மற்றும் நாளிதழ்கள் மூலம் மட்டுமே அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி செய்திகள் என்பது வானொலி நாளிதழ்கள் மற்றும் தொலைக்காட்சி மூலம் ஒளிபரப்பப்பட்டது ஆயிரத்தி செய்திகள் என்பது வானொலி நாளிதழ்கள் மற்றும் தொலைக்காட்சி மூலம் மட்டுமல்லாமல் தொலைபேசி மூலமும் மக்கள் ஓர் இடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு பகிரும் பழக்கம் வந்தது இரண்டாயிரங்களில் செய்திகள் என்பது பேஜர் மற்றும் எஸ் மூலமும் பகிரப்பட்டது இரண்டாயிரத்தி பத்து முதல் இன்று வரை பேஸ்புக் ட்விட்டர் வாட்ஸ்அப் டெலிகிராம் ஷேர்சாட் போன்ற பல நவீன தொழில்நுட்ப பரிமான மாற்றங்களின் மூலம் செய்திகள் பரவி வருகிறது இப்படி நம்மை வந்து சேரக்கூடிய தகவல்கள் சரியானவையா அல்லது உண்மைக்கு முரணானதா என்பதை அறியும் புதிய முயற்சியே இந்த நிகழ்ச்சி ரத்தினவாணி தொன்னூறு புள்ளி எட்டு சமுதாய வானொலி மற்றும் ஐடியோசி இணைந்து வழங்கும் பொய்யும் இது இந்தியாவின் முதல் ஆடியோ மீடியா மற்றும் தகவல் பகுத்தறிவு திட்டம் இதில் பார்வையாளர்களாக நேயர்களாக நாம் தகவல்களை பெறும் ஊடகம் யார் யாருடையது எதை சார்ந்துள்ளது என்பதை நாம் அறிவதன் அவசியம் இந்திய ஜனநாயக நாட்டில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி நமக்கான பேச்சுரிமை மற்றும் இன்று இதன் மூலம் இணையத்தில் வலம் வரும் பல வகையான இணையவழி ஊடகங்கள் குறித்தும் நமக்கு வரும் அல்லது பரவும் தகவல் மூலத்தின் நம்பகத்தன்மை ஆராய்தல் மற்றும் சரிபார்த்தலின் அவசியம் குறித்தும் புகைப்படம் அல்லது வீடியோவாக சமூக வலைதளங்களில் பகிரப்படும் தகவலை பகுத்தாய்வு செய்யும் முறைகள் ஆகியவற்றை அறிந்து கொள்ளுதலே இந்த நிகழ்ச்சியாகும் நம் ஜனநாயகத்தில் ஊடகங்களின் பங்கு என்ன என்பதை புரிந்து கொள்வோம் நாம் கேட்கும் அல்லது பார்க்கும் தகவலை மதிப்பீடு செய்ய கற்றுக்கொள்வோம் ரத்தின வாணி தொண்ணூறு புள்ளி எட்டு சமுதாய வானொலி மற்றும் ஐடியோசிங் இணைந்து வழங்கும் பொய்யும் மெய்யும் பொய்மையும் நிகழ்ச்சியில் இன்னைக்கு வந்து நம்ம வந்து நிறைய விஷயங்கள் கவர் பண்ண போறோம் மோஸ்ட் ஆஃப் தேசஸ் வந்து கோவிட் நைன்டீன் பத்தி இருக்கும் ஏன்னா இப்ப திருப்பியும் அதை நிறைய பொய் செய்திகள் வந்து பரவிட்டு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இதெல்லாம் பரப்பக்கூடிய பிறப்பகண்டா கிரியேட் பண்ணக்கூடிய பீப்புளுக்கு கடந்த வருஷம் நடந்த விஷயங்களே போதுமானது அதெல்லாம் நீங்க கவனிச்சா போதும் கடந்த வருஷமும் இதே மாதிரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை இந்த மாதிரி காலகட்டத்தில்தான் கேசஸ் வந்து இந்தியா அதிகமா இருந்தது அதே மாதிரிதான் பிப்ரவரி முடிந்து இருக்கு சோ என்ன ஆகுதுன்னா இது ஒரு நல்ல சான்ஸா பயன்படுத்தி முன்னாடி ஆர்டிகல் இன்டர்நெட்ல வந்த ஆர்டிகல் அது வந்து இப்போ லிங்க் கிளிக் பண்ண ஒரு பேப்பருடைய பேரு எந்த பேப்பர் பேரு வேணா சொல்லலாம் தினமலர் வச்சுக்கலாம் தந்தி வச்சிக்கலாம் ஹிந்து வச்சுக்கலாம் விகடன் வச்சுக்கலாம் நிறைய லிங்க் நீங்களும் படிப்பீங்க நாங்களும் படிக்கிறோம் இந்த லிங்க்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஜேர்னலிஸ்டோட பேரு மேல இருக்கும் ஊரோட் இருக்கும் டைம் இருக்கும் ஏன்னா இன்டர்நெட்னால போடுவாங்க இப்ப வந்து பதினெட்டு முப்பத்தெட்டு எட்டு பி எம்க்கு ரிலீஸ் ஆன நியூஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் என்ன பண்ணலாம் மேக்ஸிமம் போனா அந்த அந்த இமேஜ் ஸ்கிரீன்ஷாட் மாதிரி எடுத்து போட்டோஷாப்ல மேபி டுவெண்டி டுவெண்டி வந்து டுவெண்டி மாதிரி காமிக்கலாம் சோ இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை வச்சு பாத்தியா புது நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ்லயும் பெரிய பெரிய குரூப்லயும் ஒரே ஒரு இமேஜ் போடும் போது நமக்கும் நல்லா செக் பண்ணுவோம் நம்மளும் அந்த அளவுக்கு லைக் மக்களும் நிறைய படிச்சிருக்காங்க நிறைய அனுபவப்பட்டு இருக்காங்க மெய் எதுன்னு அனலைஸ் பண்ணணும் வந்து ஜூம் பண்ணுவாங்க என்ன டைட்டில் பாப்பாங்க இது உண்மைய பாக்கற டேட் பாப்பாங்க இடம் பாப்பாங்க சோ அது எல்லாமே அவங்க வந்து நம்ம வைக்கிறதுக்கு மாதிரியே அவங்க வந்து டிசைன் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும்போது அதுக்கப்புறம் எப்படி கண்டுபிடிக்கிறது பெரிய சவாலா இருக்கும் அங்கதான் நம்ம என்ன பண்றோம்னா ஒன்னு இமேஜ ரிவர்ஸ் பண்ணலாம் இல்லாட்டி கீவேர்ட்ஸை ரிவர்ஸ் பண்ணலாம் இல்லாட்டி வீடியோவை ரிவர்ஸ் பண்ணலாம் ஆனா நமக்கு வந்தது வந்து இமேஜா இருக்கறனால நம்ம அந்த நியூஸ் கீவேர்டை வந்து ரிவர்ஸ் பண்றதுக்கான முயற்சி எடுப்போம் இது எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வந்து ஃபேக்ட்லி மற்றும் ஐடியோஸி இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பா இருக்காங்க சோ அவங்ககிட்ட பேக்ட் செக் பண்ண சொல்லுவோம் நாங்க ஃபேக்ட் செக் பண்ணியிருந்தா நாங்க அதுக்கான லைக் அதையும் சொல்லுவோம் நாங்களே பண்ணிட்டோம் அப்படின்னு அதுக்கு அவங்க பாராட்டுவாங்க சோ இப்போ முதல் விஷயம் என்ன நியூஸ் இப்ப ஒரு சின்ன ஒரு ஸ்பெசிபிகேஷனுக்காக என்ன பண்றோம் சங்கீதாங்க கம்யூனிட்டி பண்ணுவாங்க கேட்போம் பட் இன்னைக்கு என்னன்னா அவங்க கிட்ட சில இமேஜஸ் கொடுத்துருக்கோம் ஏன்னா கொஞ்சம் காம்பிளிகேட்டடான விஷயம் நாங்க எப்படி கண்டுபிடிச்சோம் அந்த அனுபவத்தையும் சொல்றோம் சோ மேம் வந்து என்ன கிளைம் கிளைம்னா என்ன நியூஸ்ன்னு சொல்லுவாங்க அத வந்து எப்படி நாங்க செக் பண்ணோம் உண்மையா போய் இல்ல அது ஒப்பீனியன் பேஸ்டு வந்த ஆர்டிகல் நாங்க இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு நம்ம வாட்ஸ்அப்லயும் பேஸ்புக்லயும் ஸ்டேட்டஸ்லயும் வச்ச தகவல் எல்லாம் உண்மையா பொய்யா என்கிற விஷயத்த அனலைஸ் பண்ணக்கூடிய நிகழ்ச்சி இப்ப மேம் டவுட் என்னன்னு கேட்போம் வணக்கம் நம்ம இன்னைக்கு முதல்ல பார்க்க போற நியூஸ் என்ன அப்படின்னா கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் அவர்கள் அனௌன்ஸ் பண்றாங்க கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன் கர்நாடகாவில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதாவது இந்த மாதிரி இடங்கள்ல ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணதான் ஒரு நியூஸ் வருது இது உண்மையா பொய்யான செக் பண்ணலாம் செக் பண்ணலாம் அப்படின்னா எங்கிட்ட செக் பண்ணி கொடுங்க டெக்ஸ்ட் கீழே ஒரு வீடியோ இருக்கு ஆனா எங்களுக்கு வீடியோ வரல ஸ்கிரீன்ஷாட்டா வந்தது அதாவது பாத்த நபருக்கு வீடியோ தெரியும் ஆனா எங்களுக்கு தெரியாது ஏன்னா ஸ்கிரீன்ஷாட்டா வந்து படம் பிடிச்சு அனுப்பிருக்காங்க என்ன சேலஞ்சா இருந்தது மூணு விஷயம் சேலஞ்சா இருந்தது ஒன்னும் சோசியல் மீடியால இருக்கனவே இது வந்து பரவிட்டு இருக்கு ஒன்னு ரெண்டாவது வந்து டெக்ஸ்ட் தான் எங்ககிட்டிருக்கு அதுவும் இமேஜா இருக்கு இமேஜ் குள்ளதான் டெஸ்ட் இருக்கு டெக்ஸ்டா காபி பண்ண முடியாது மூணாவது அந்த ஸ்கிரீன்ஷாட்க்குள்ள வீடியோ ஓடுற மாதிரியான ஃபுட்டேஜ் இருக்கு ஆனா அந்த வீடியோ எங்ககிட்ட கிடையாது இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இமேஜ் மட்டும்தான் அந்த இமேஜை ரிவர்ஸ் பண்ணாலும் பிரச்சனை என்ன வரும்னா எடியூரப்பா ஐயா அவர்கள் சி எம் கர்நாடகா சி எம் புகைப்படங்கள் வந்து நிறைய இருக்கு இணையளங்கள்ல இன்னும் சொல்லப்ப லட்சக்கணக்கான போட்டோஸ் இருக்கு அவங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய போட்டோலாம் கூகுள் என்ன ஆகும்னா கன்ஃபியூஸ் ஆகிற வாய்ப்பு இருக்கு இந்த முகத்த எனக்கு தெரியுமே சொல்லிட்டு நிறைய புகைப்படம் தான் இந்த நியூஸ் வந்து உண்மையா பொய்யா கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்ப நாம என்ன பண்ணலாம்னா இந்த கீவேர்டை வந்து ரிவர்ஸ் பண்றது கீவேர்டு என்ன இருக்கு அப்படின்னா என்ன ஆகுதுனா மெயினான விஷயத்த மட்டும் நம்ம வந்து கவர் பண்றோம் என்னென்ன அதான் விஷயம் வேர் கர்நாடகா விஷயம் பை ஹூம் எடியூரப்பா அவர்கள அதான் விஷயம் பை பை ஹோம் சொல்லிட்டோம் டூ ஹோம்னா திருப்பியும் கர்நாடக மக்கள் இல்லாட்டி சினிமா பப் இந்த மாதிரி இடங்கள் தான் சொல்றாங்க அப்படின்னு தெரியுது இந்த மாதிரி விஷயத்த கீவேர்டை மட்டும் நாங்க வந்து ஒரு என்ன சொல்ல கரெக்டான சென்டென்ஸ் இல்லை ஆனா அது பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடைக்கும் இதுதான் அவங்க சொல்ல அந்த மாதிரி ஒரு கீவேர்ட்ஸை மட்டுமே யூஆர்எல் இடத்துல டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தோம் லக்கிலி வி காட் த எக்ஸாக்டான கான்டென்ட் என்னன்னு எனக்கு அது பார்த்தா இதே விஷயத்த இதே இஷ்யூவை வந்து போன வருஷம் வந்து பதிவு செஞ்ச ஒரு நியூஸ் தான் இந்த வருஷம் பண்ணது மாதிரி ஒரு வீடியோ எடுத்து சோசியல் மீடியால எல்லாம் போட்டிருக்காங்க அந்த வீடியோ எப்படி இருக்குன்னா வீடியோ நம்ம பார்க்கல பட் நாங்க எங்களால யூகிக்க முடியும்னா பழைய வீடியோ பாத்திருக்கோம் இந்த புது வீடியோ பாக்கல பழைய வீடியோல என்னன்னா நாலு இதெல்லாம் க்ளோஸ் பண்ண போடுறது அந்த மாதிரி விஷயத்த மட்டும்தான் வந்து கட் பண்ணிருப்பாங்க அந்த வீடியோ பார்க்கும் இப்ப சொன்ன மாதிரி இருக்கும் ஆனா இல்ல ரெண்டாயிரத்தி போன வருஷம் சொன்னது சோ இந்த ஒரு வீடியோவை வச்சுட்டு அவங்க இந்த டெக்ஸ்ட வச்சிட்டு மக்களை வந்து திசை தீர்ப்பறது இல்லாட்டி பயப்படுத்துறது இல்லாட்டி ஒரு ஒரு இண்டஸ்ட்ரி பிசினஸ்யே வந்து அழிக்கிறதுக்கான முயற்சி தான் எடுத்திருக்காங்க சோ இந்த விஷயத்த நாங்க ரிவர்ஸ் கீபோர்டு கீபோர்டுன்னா வார்த்தைகளை வச்சுதான் கண்டுபிடிச்சோம் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வரலாம் மேபி அது வந்து கேரளா சீஃப் மினிஸ்டர் பத்தி இருக்கலாம் மோடிஜியை பத்தி இருக்கலாம் இல்ல தமிழ்நாட்டுல எதிர்கட்சி தலைவரை பத்தி இருக்கலாம் சிஎம் பத்தி இருக்கலாம் இல்ல ஸ்போர்ட்ஸ் பிளேயரை பத்தி இருக்கலாம் எதுவானா இருக்கலாம் அது தெரியும் ஒரு பார்த்த நம்ப இப்போத்த சொசைட்டில லாக்டவுன் எப்ப வேணாலும் நடக்குங்கிற அந்த ஒரு பயத்துல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய அச்சுறுத்தலா தான் இருக்கும் ஏன்னா சொசைட்டியோட டெய்லி தினம் நடக்கூடிய ஒர்க்ஸ் வேலைகள் இல்ல அவங்களோட டெய்லி வேஜஸ் போயிட்டு வரவங்க இவங்களுக்கெல்லாம் பயங்கரமான பாதிப்பா இருக்கும் இது பகிர்றவங்களும் பாத்தீங்கன்னா மேக்சிமம் அந்த மாதிரி இருக்கிறவங்களாதான் இருப்பாங்க எஜுகேட்டட் லைக் இது சம்பந்தமா இந்த உண்மையா பொய்யான்னு தெரியாம பேசிக் எஜுகேஷன் இல்லாம இது பரப்புவாங்க சோ இது கண்டிப்பா வந்து சொசைட்டிக்கு பாதிப்பு தர விஷயமா தான் இருக்குங்க சோ மேம் சொன்ன மாதிரி நம்ம ஸ்கூல் குழந்தைங்களுக்கு எல்லாம் இப்ப லீவ் விட்டுருக்காங்க இல்லையா இப்போ அடுத்து வந்து காலேஜுக்கு விடுவாங்கலாம் தெரியாது சில காலேஜுகள் லீவ் விட்டுருக்காங்க இப்ப லீவ் விடுறது என்பது போன வருஷத்திலிருந்தே நமக்கு புதிய விஷயம் இல்ல எப்பாச்சும் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா உடனே அறிவிப்பு வரும் அறிவிப்பு வரும் அதாவது நாளைக்கு எக்ஸாம் இல்ல இனிமேல் எக்ஸாம் இல்ல நாளைக்கு இருந்து வர அப்படி எல்லாம் வரும் நமக்கு அது புது விஷயம் இல்ல சம்டைம்ஸ் சண்டே லீவ் விடுவாங்க புல் டே ஃபுல் ஷார்டான்னு சொல்லுவாங்க சோ இந்த லீவ் இல்ல விஷயம் ஆனா அது உண்மையிலேயே இந்த வருஷத்துக்கு இந்த தகவல் சொன்னாதா இல்லையேதான் விஷயம் எல்லாருக்குமே ட்விட்டர் பயன்படுத்த தெரியுமா தெரியாது எல்லாருக்குமே கரெக்டா பயன்படுத்த தெரியுமா தெரியாது ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும் எந்த ஒரு நியூஸ் நம்ம தேடி வந்தாலும் அது குடும்பத்தை சார்ந்த வாட்ஸ்அப் குரூப்பாக இருந்தாலும் சரி அபிஷியல் குரூப்பாக இருந்தாலும் சரி அந்த தகவலை மற்றவங்களுக்கு நான் தான் முதலாளா சொல்லணும் அந்த ஆர்வம் எல்லா மனிதர்களுக்குமே இருக்கு அது தவறு இல்ல கரெக்ட் நல்ல விஷயம் தான் ஆனா நாம பகிரக்கூடிய செய்தி கரெக்டான செய்தியா என்பதை மட்டும் நம்ம பாத்துக்கணும் அது எப்படி ஆராய்வது என்பதுதான் நாங்க எல்லா நிகழ்ச்சியும் சொல்லிட்டு இருக்கோம் அதுக்கு ஈஸி இல்ல சொன்ன உடனே புரிஞ்சுக்க முடியாது ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க நீங்க பாக்குறது எல்லா நியூஸுமே கரெக்டான நியூஸ் இல்ல என்பதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க சோ சந்தேகத்தோட பார்வையில நீங்க பாக்கலாம் தப்பில்லை ஆனா எல்லாத்தையும் இல்ல அதை வந்து அனலைஸ் பண்ணிட்டு தெரிஞ்சுக்கோங்க சோ இன்னும் நிறைய நியூஸ் இருக்கு இணைந்திருப்போம் ரத்தனவாணி தொண்ணூறு சமுதாய வானொலி இந்த நிகழ்ச்சி பொய்யுமேயும் மற்றும் நிகழ்ச்சி பொய்யும் பொய்யும் நிகழ்ச்சியில இப்ப நம்ம நிறைய செய்திகள் வந்து வாட்ஸ்அப்ல தினம் தினம் சிலதெல்லாம் உண்மைதான் சிலதெல்லாம் பொய் தான் பொய்யும் மெய்யும் அறியக்கூடிய நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி இப்போ நாங்க இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்ச நியர்லி ஒன் இயர் ஆச்சு ஒரு வார நம்பி நிறைய நியூஸ் அதாவது ஒரு நாளைக்கு மட்டும் ஒரு நாலு பேர் பக்கம் அனுப்பிட்டு பெரிய விஷயம் அது அதுவும் இல்லாம முன்னாடியெல்லாம் நாங்க வந்து ஒரு டீம் கிட்ட கேட்போம் இது கரெக்டா தப்பான்னு பட் இன்னைக்கு அந்த டீமுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய லெவல்ல நாங்களே பிராக்டிஸ் ஆயிருக்கோம் என்பது மிகப்பெரிய விஷயம் சோ இது எப்படி நாங்க பண்றோம் அப்படின்னா ஒன்னு போட்டோவை வந்து கூகுள்ல ரிவர்ஸ் இமேஜ் சர்ச் போட்டோ டவுன்லோட் மட்டும் இல்ல அப்லோட் பண்ணிட்டு ஈக்குவலான விஷயத்தான்ஸ்லேட் சொல்லக்கூடிய ஒரு மொபைல் அப்ளிகேஷன் இருக்கு அதுல நீங்க அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் எல்லாம் வெறும் காபி பேஸ்ட் பண்ற மாதிரி மாறியும் அப்ப அதுல கீவேர்ட்ஸ் இருக்கும் இல்லையா அந்த கீவேர்ட ரிவர்ஸ் திருப்பியும் அந்த கூகுள்ல வந்து ரிவர்ஸ் போடும் போது அது உண்மையிலே வந்திருந்தா அது காட்டும் இந்த லிங்க் இங்கதான் வந்துச்சு அதாவது விகடன் தந்தி தினமலர் இந்த பேப்பர்லாம் வந்துச்சுன்னு காட்டும் இல்லாட்டி அது காட்டாது காட்டலாட்டி அது வந்து அபிஷியல் கிடையாது மேபி வந்து டைப் செய்யப்பட்டது யாரோ ஒரு இண்டிவிஜுவலால தனி மனிதனாக யாரோ ஒருத்தர் வந்து ஒரு ஒரு என்ன சொல்ல கன்ஃபியூஷன் குழப்பத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணதா நம்ம நம்பலாம் சோ இப்போ அடுத்த நியூஸ் அந்த மாதிரிதான் இது உண்மையே கிடையாது நம்ம முன்னாடியே சொல்லிடுறேன் கோவை திருப்பூர் உட்பட ஏழு மாவட்டங்கள் மீண்டும் முழு ஊரடங்கு இது யார் சொல்றாங்க அப்படின்னா பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பேப்பர்ல வர கிளிப்பிங் அந்த மாதிரி போட்டிருக்காங்க லைக் மோடி சாரோட புது இப்ப இருக்கிற போட்டோஸ் அதை வச்சு ரொம்ப அழகா டிசைன் பண்ணிருக்காங்க ஒரு நியூஸ் பேப்பர் கண்ட் மாதிரியே அப்படிதான் மார்ச் பதினேழு சென்னை அந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர்ல ஒரு நியூஸ் ஏன்னா இந்த நியூஸ் வரக்கூடிய ஒரு நாளுக்கு முன்னாடிதான் பிரைம் மினிஸ்டர் ஐயா வந்து எல்லா சிஎம் கூட எல்லா முதலமைச்சர் கூடயும் மீட்டிங் வச்சிருந்தாங்க அல்ல ஒரு சில சிஎம் மட்டும் கலந்துக்கல ஒரு சில காரணங்களால பட் எல்லா ஆக்டிவ் கேசஸ் இருக்கக்கூடிய சிஎமும் கலந்துகிட்டாங்க எல்லாருமே அதாவது உலக நாடுகளும் கூட இந்த மீட்டிங் வந்து ரொம்ப முக்கியமான மீட்டிங்கா பார்த்தாங்க ஏன்னா நம்ம வந்து பெடரல் சிஸ்டத்தில் இருக்கோம் அதாவது ஸ்டேட்டுக்கு பவர் தனியா இருக்கு சென்ட்ரல்க்கு தனியா இருக்கு சென்ட்ரல் சொல்றது கேட்போம் ஸ்டேட் சொல்றதும் கேப்போம் அந்த மாதிரி இருக்கு ஸ்டேட்டும் சென்ட்ரலும் சேர்ந்து கோவிட் எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க என்பது உலக நாடுகளுக்கே பெரிய ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஆனா நம்ம நினைச்ச மாதிரி பெரிய விஷயம் வந்து உள்ள நல்லா கவனிச்சோட கவனிப்போட இருங்க மட்டும்தான் அட்வைஸ் பண்ணாங்க சோ இந்த நியூஸ் வந்து காலையில் நெக்ஸ்ட் டே மார்னிங் இந்த மீட்டிங் முடிஞ்ச மார்னிங் எனக்கு கிடைக்கிறது இது உண்மையானு கேக்கிற மாதிரி அப்போ நான் வந்து உண்மை இல்லைன்னு சொல்லவும் முடியாது உண்மைன்னு சொல்லவும் முடியாது நாம வந்து ரிவர்ஸ் இமேஜ் சர்ச் பண்ணலாம் சொல்லிட்டு அந்த போட்டோவை கூகுள்ல ரிவர்ஸ் இமேஜ் சர்ச் அதாவது அந்த புகைப்படத்தை எங்கிருந்து வந்துச்சுன்னு நாங்க சர்ச் பண்ணி பார்த்தோம் நம்பனா நம்புங்க இந்த போட்டோவை மட்டும் எங்களுக்கு ஒரு ஆயிரம் போட்டோஸ் வந்தது ஏன்னா அவருடைய இப்போ அவர் வச்ச தாடி அந்த லுக் வந்து இந்த கடைசி ஒன் இயரா அவர் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயம் அது மட்டும் இல்லாம படிக்கக்கூடிய நாங்க இது நீங்க கேட்கும் போது லேட்டா கேப்பீங்க லைவ் இல்ல ரெக்கார்டு பட் இன்னைக்கும் கூட அவர் ஒரு லைவ் ஷோ பண்ணியிருந்தார் யூடியூப்ல மோடி அவர்கள் ஐயாவுடைய அந்த அந்த லுக் வந்து அதே மாதிரிதான் இருக்கு அதே மாதிரி பின்னாடி இந்தியா இந்தியாவோட பிளாக் எல்லாம் இருக்கு ஸோ அந்த இமேஜ் வச்சு கண்டுபிடிக்க முடியுமா பார்த்தா முடியல என்ன பண்ணனும்னா கூகுள் டிரான்ஸ்லேட்ல அந்த போட்டோ அப்லோட் பண்ணிட்டு அது இருக்கக்கூடிய டெக்ஸ்ட காபி பேஸ்ட் பண்ணி ரிவர்ஸ் இமேஜ் சர்ச் கொடுத்தோம் ஒரு ஒரு நியூஸும் கூட மேட்சே ஆகல சோ மேட்சே ஆகாத நியூஸ உண்மையு சொல்ல முடியாது ஸோ நாங்க அந்த நியூஸ் நம்பல இன்னைக்கு வரைக்கும் நம்ப எந்த ஆதாரமும் கிடைக்கல சோ மேம் படிச்ச அந்த நியூஸ் அதாவது மாவட்ட மாவட்ட எல்லைகளுக்கு சீல் லாக்டவுன் இந்த மாதிரி விஷயம் வந்து மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை ஏழு மணி இதுதான் நாங்க படிச்சுட்டு இருக்கோம் போது ரெக்கார்டர் ஷோவா போடுறோம் அந்த மார்ச் மாதம் இந்த ஏழு மணி வரைக்கும் டேட்ல அதாவது மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஏழு மணி வரைக்கும் இது உண்மை அல்ல மேபி நான் படிச்சு முடிச்சு எடிட் பண்ணும்போது உண்மை ஆகலாம் நீங்க அப்ப கேட்டாங்கூட யோ இவரு போய் சொல்லிட்டாரு நினைக்க வேண்டாம் நாங்க படிக்கக்கூடிய இந்த நேரம் வரைக்கும் இது வந்து உண்மையல்ல உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய நியூஸ் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லயோ இல்லாட்டி வாட்ஸ்அப் குரூப்லயோ வர வாய்ப்பு எந்த நியூஸுமே நம்பாதீங்க நம்பறக்கு என்னன்னா நீங்களா ஆராய்ச்சி பண்ணி இல்லாட்டி படிச்சவங்க கிட்ட கேட்டு முக்கியமா இந்த டிஜிட்டல் மாணவர்களோ கத்து கொடுத்திருக்கோம் இருப்பாங்க நியூஸ் பேப்பரோட நியூஸ் டிவி நியூஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க சோசியல் மீடியா நியூஸ் பெருசா ஃபாலோ பண்ண வேண்டாம் ரைட் சோ இதான் இந்த பதிவோடே முக்கியமான விஷயம் எப்படி சங்கீதா மேம் இந்த நியூஸ் பாக்குறாங்க நான் சொன்ன பதிவை பாக்குறாங்க முன்னாடி பார்த்த நியூஸ் மாதிரி ஆனா இதுல என்ன வித்தியாசம்னா ஒரு ஒரு நியூஸ் பேப்பர் கண்ட்ரோ நியூஸ் பேப்பர் கிளிப்பிங் நம்ம நம்ம பொதுவா இருக்கிற ஜென்ரல் பப்ளிக் நியூஸ் அப்படின்னாவே இப்போதைக்கு நியூஸ் பேப்பர் அதிகமாக பார்க்கக்கூடிய இந்த நில நிலைமையில அந்த மாதிரி ஒரு கிளிப்பிங் வந்து வாட்ஸ்அப்ல அதாவது சோசியல் மீடியாஸ்ல வந்து இவ்வளவு சீக்கிரம் பரவும் போது அதும் டேட்டு எல்லாமே கொடுத்து பரவும் போது அது நம்ம ரொம்ப எச்சரிக்கையா கவனிக்கணும் எந்த விஷயம் வந்தாலும் அதை நல்லா ஆராயணும் இது பேசிக் அதுல மார்ச் பதினேழுன்னு கொடுத்துருக்காங்க இந்த நியூஸ் கிளிப்பிங்ல சோ மார்ச் பதினேழு ஆனா வருஷம் கொடுக்கல பட் கிட்டத்தட்ட போன வருஷம் இந்த மாதிரி நடந்திருக்கலாம் அந்த கிளிப்பிங்ஸா கூட இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம நோட் பண்ணி கவனிக்க கவனிச்சு பகிரணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்மளுக்கு வந்து இப்ப அடுத்தொலி வானொலி மற்றும் ஐடியூசிங் இணைந்து வழங்கும் பொய்யும் ரத்தனவாணி தொண்ணூறு புள்ளி எட்டு இந்த நிகழ்ச்சி பொய்யும் பொய்யும் மெய்யும் நிகழ்ச்சியில இப்போ பார்க்கக்கூடிய செய்தி என்பது அது ஆக்சுவி ஆனா போன வருஷம் வந்த செய்தி இந்த வருஷம் காமிச்சு நம்மளையும் நம்ம வாழக்கூடிய சமுதாய மக்களையும் கன்ஃபியூஸ் பண்ணாங்க என்பது என்ன செய்தி என்பது நாங்க கண்டுபிடிச்சோம் அது உண்மையான நிலவரம் என்னன்னு நாங்க சொல்றோம் கேட்போம் செய்தி என்னன்னு பாத்தம்னா நாளை முதல் மாவட்ட எல்லைகள் மூடல் மாவட்டங்களுக்கு இடையே கார் பைக் உள்பட தனியார் வாகனங்கள் போக்குவரத்து ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு இது வந்து முப்பதாம் தேதி வரை கார் பைக் தனியார் வாகனங்கள் போக்குவரத்து ரத்து இது வந்து நம்ம நம்ம சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி ஐயா சொல்றத மாதிரி ஒரு அவங்களோட பிக்சர் போட்டுட்டு இந்த நியூஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க அது போக பார்த்தீங்கன்னா எல்லா பைக் இதெல்லாம் நிறுத்துற மாதிரி போலீஸ்காரங்க எல்லாம் நிறுத்தி திருப்பி அனுப்புற மாதிரி ஒரு போட்டோ அது அந்த மாதிரி போட்டும் இந்த பதிவை வந்து பண்ணிட்டு இருக்காங்க சொன்ன பதிவு என்பது இன்னும் கிளியரா சொல்ல போனா இந்த டெக்ஸ்ட் சிஎம் போட்டோ எல்லாமே கரெக்ட் இன்னொரு விஷயம் கூட இருக்கு அது வந்து ஒரு டிவி சேனலோட லோகோ அதுதான் புதிய தலைமுறையோட சோ இங்க நம்ம நம்ப மூணு பேக்டர் இருக்கு ஒன்னு வந்து அந்த டிவி சேனலுடைய டிசைன்லதான் இந்த டெக்ஸ்ட் இருக்கு அப்ப நம்ம டிவில எல்லாம் இடையில இடையில பாத்துட்டே இருக்கறனால இது உண்மையா இருக்கலாமே அப்படின்னு எண்ணம் வரலாம் ஒன்னு ரெண்டாவது சி எம் முகம் அங்க இருக்கு அது அவர் மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு இருக்கும் இருக்கலாமே அப்படின்னு வரும் மூணாவது லோகோ இருக்கிறதுனால நம்ம பொதுவாகவே சொல்லுவோம் எந்த விஷயமும் ஒரு லிங்க் ரெஃபரன்ஸ் இல்லாம வந்தா பொய்னு வச்சுக்கோங்க லிங்க் ரெஃபரன்ஸோட வந்து நம்பருக்கான வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கலாம் அப்ப இங்க லிங்க் ரெஃபரன்ஸ் அப்படி பாக்கும்போது லிங்க் இல்ல ரெஃபரன்ஸா லோகோ அதாவது சேனலோடைய சின்னம் அங்க இருக்கு சோ இதெல்லாம் பாக்கும்போது உண்மையா இருக்கலாமே ஒரு சந்தோஷம் குதகலம் மாணவர்கள்ட்ட வரும் ஏன்னா எங்கயும் வீட்டில இருக்கலாம் பட் வேலைக்கு போறவங்களுக்கு தான் தெரியும் ஒரு நாள் லீவு ஒரு நாள் வரக்கூடிய வியாபாரம் வியாபாரிகளுக்கு தெரியும் முடங்கி போகும்போது எவ்வளவு பெரிய ஜிடிபி அந்த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராஃபிட் வந்து பாதிக்கப்படும் என்பது வியாபாரிகளுக்கும் வேலைக்கு போறவங்களுக்கும் தெரியும் மாணவர்களுக்கு தெரியாது இன்வெஸ்ட்மென்ட் டைம் அது சோ மாணவர்கள் நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கும் போது எனக்கும் பக் இருந்தது உண்மையா அப்படின்னு சரி என்ன பண்ணலாம் நம்ம என்ன பண்ணுவோம் கீவேர்ட் சர்ச்சே குடுக்கலாம்னு சொல்லிட்டு இதே விஷயத்த மாவட்டங்களுக்கு இடையே கார் பைக் உள்ளிட்ட தனியார் வாகன போக்குவரத்து தனியார் வாகன போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டதாக அறிவிப்பு செய்யப்படுவதாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு இந்த கீவேர்டை நாங்க வந்து டைப் பண்ணினோம் டைப் பண்ற கூகுள் டிரான்ஸ்லேட்ல கொடுத்தா அந்த டெக்ஸ்ட் நமக்கு கிடைச்சிடும் டெஸ்ட் நாங்க என்ன பண்ணுவோம் ரிவர்ஸ் சர்ச் பண்ணோம் இந்த செய்தி உண்மைதான் ஆனா இப்ப வரல போன வருஷம் இந்த செய்தி அது சோ போன வருஷம் வந்த செய்தியை தான் இந்த வருஷம் வந்ததா காமிக்கிறாங்க இந்த டேட்ல வந்துடுச்சுன்னு சொல்லும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் கிளிக் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் அதே மாதிரி சிஎம் சார் வந்து உட்காந்துருக்காரு இந்த இமேஜ்ல மாஸ்க்கு போடல ஏன்னா ஒரு ஃபைல்டு இமேஜா இருக்கு பட் நியூஸ் எப்போ லான்ச் ஆச்சுதான் ரொம்ப முக்கியம் இந்த நியூஸ் எப்போ வந்து வெப்சைட்ல அதாவது ஜி வெப்சைட்ல எப்ப போட்டிருக்காங்கன்னா இருபத்தி ஜூன் ரெண்டாயிரத்தி அப்பதான் போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி என்பது போன வருஷம் அதுவும் ஜூன் மாதம் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருந்து பட் இப்போ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிய விஷயம் பட் இருந்தாலும் இந்த தகவல் என்பது உறுதியான ஒரு விஷயம் இந்த இமேஜ் போன வருஷம் அந்த இமேஜ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு அது மேபி யூடியூப்ல எடுத்துருந்துருக்கலாம் இல்ல எடுத்து வச்சுதான் இருக்கலாம் அதை டிசைன் பண்ணி இப்போ சர்க்குலேட் பண்ணும்போது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸோஸ்புக்கோ டுவிட்டரோ போடும் போது பார்க்கும் போது நமக்கு அதிர்ச்சியா இருக்கும் ஐயோ லாக்டவுன் வரப்போதும் அப்படின்னு சோ இதுதான் விஷயம் இதுதான் இப்படிதான் பதிவு பண்ணிருக்காங்க ஒரு அறிவிப்பு டெய்லி ஒரு சேஞ்சஸ் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கிற சுச்சுவேஷன்ல எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் ஒரு லாக்டவுன் இல்லைன்னா இப்பவே ஸ்டேட் பவுண்டரிஸ் எல்லாம் லாக்ட் அப்படின்னு சொல்றாங்க இந்த இந்த எல்லா வந்து பர்ஃபெக்டா இருக்கு ரிவர்ஸ் இமேஜ் சர்ச் கிடையாது கீவேர்டு சர்ச்சு இது வரைக்கும் நாங்க வந்து பண்ணது பாதையும் பார்த்தோம்னா ரிவர்ஸ் கீவேர்டு தான் இமேஜ் சர்ச் பண்ணும்போது என்ன பிரச்சனை வருதுன்னா இப்போ பிரைம் மினிஸ்டர் அவர்களுடைய போட்டோ சி எம் ஓடைய போட்டோ இல்லாட்டி வேற ஏதாச்சும் போட்டோ கூட எடுத்துக்கிட்டா அவங்க போட்டோ சார்ந்த பல இமேஜ் வரும்போது டவுட்டா இருக்கு அப்ப நமக்கு எங்க என்ன தேவைன்னா கண்ட் தான் தேவை என்ன டைப் பண்ணிருக்காங்க என்பதுதான் தேவை தகவல் தான் தேவை சோ தகவல் வந்து வார்த்தை வார்த்தையாக பிரித்து தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ நம்ம ரிவர்ஸ் இமேஜ் ரிவர்ஸ் கீவேர்டு சர்ச் கொடுக்கும்போது நமக்கு உண்மையான தகவல் கிடைக்கும் உண்மையான தகவல் என்பது தகவல் மட்டும் இல்ல அது எந்த நேரத்தில் வந்து வெளியிடப்பட்டது என்பது ரொம்ப முக்கியம் சோ வருஷம் மாறும்போது எவ்வளவு பெரிய பாதிப்பு வரும்னு இந்த வருஷமே பெரிய உதாரணம் இரண்டாயிரத்தி மார்ச் மாதத்தை சொன்ன விஷயத்தெல்லாம் இந்த வருஷத்தை சொல்லும் பெரிய பாதிப்பே வரும் ஒரு ஏரியா ஃபுல்லா கடைய ஓபன் பண்ணாம வீட்டிலேயே இருக்காங்க கேட்டா வாட்ஸ்அப் இந்த மாதிரி விஷயம் வந்துச்சு நாங்க ஓபன் பண்ணலன்னு சொன்னா என்ன பண்றது யாரும் பண்ணல அந்த அளவுக்கு முட்டாள்கள் கிடையாது பட் பண்ணினா என்ன பண்றது என்பதுதான் கேள்வி சோ அந்த மாதிரி விஷயத்தடுக்க என்ன பண்ணனும்னா கரெக்டான நியூஸ பாலோ பண்ணுங்க கரெக்டான விஷயத்த ஷேர் பண்ணுங்க நியூஸ் ஷேர் பண்ணக்கூடிய இருக்கக்கூடிய அக்கறை நியூஸ் உண்மையா இல்லையா என்பதை தெரிய இருக்கும் அக்கறை இருந்தா நல்லா இருக்கும் என்பது எங்களுடைய தாழ்மையான கருத்து சோ இதை தொடர்ந்து இன்னும் சில சில செய்திகள் இருக்கு ஒரு நல்ல விஷயம் இருக்கு அதை தெரிஞ்சுக்கலாம் இணைந்திருப்போம் ரத்தனவானி தொண்ணூறு சமுதாய வானொலி இந்த நிகழ்ச்சி பொய் மெய்யும் ரத்தின வாணி சமுதாய வானொலி மற்றும் ஐடியூசிங் இணைந்து வழங்கும் பொய்யும் மெய்யும் ரத்தனவாணி தொண்ணூறு சமுதாய வானொலி இந்த நிகழ்ச்சி பொய்யும் மெய்யும் நிகழ்ச்சியில நம்ம வந்து ஒவ்வொரு விஷயமும் அதாவது நியூஸா இருக்கலாம் இல்லாட்டி இன்ஃபர்மேஷனா இருக்கலாம் இல்ல விளம்பரமா இருக்கலாம் இல்லாட்டி என்டோர்ஸ்மெண்ட் சொல்லக்கூடிய ரெக்கமெண்டேஷன்ஸா இருந்த விஷயங்களாக இருக்கலாம் எந்த ஒரு தகவல் வந்தாலும் உண்மையா பொய்யானு நம்ம அனலைஸ் பண்ணணும் என்பதற்கான ஒரு நிகழ்ச்சி இது நிறைய பேர் வந்து இப்போ ஷேர் பண்ணக்கூடிய நியூஸ் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா செக் பண்றக்கு நிறைய பேர் எங்களுக்கு அனுப்பிட்டு அது மிகப்பெரிய நம்பிக்கைக்கு கிடைச்ச சமாளமாக பாக்குறோம் ஏன்னா நாங்க செக் பண்ணக்கூடிய எல்லா ஸ்டேட்டஸ்ல வைப்போம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைப்போம் மக்கள் ஷேர் பண்ணுவோம் குரூப்ல எல்லாம் போடுவோம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு விருப்பம் இது உண்மையா இருக்குமோ பொய்யா இருக்குமோ எப்படி அனலைஸ் பண்றது அப்படின்னு எங்களுக்கு காண்டாக்ட் பண்றாங்க ஸோ அந்த வகையில எங்களுக்கு நான் பர்டிகுலராக இண்டிவிஜுவலா ஒரு இருக்கக்கூடிய ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல வந்த ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அதாவது ஆலயம் நல்வாழ்வு அறக்கட்டளை சொல்லிட்டு ஆலயம் பவுண்டேஷன் அவர்களுடைய இருபத்தி நாலு மணி நேர கட்டணம் இலவச ஆம்புலன்ஸ் சேவை என்கிற விஷயம் சேவை இந்தியா லெவலில் பார்க்கும்போது தமிழ்நாடு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு நம்ம 108 நாட் எயிட் கூப்பிட்டா எப்ப வேணாலும் வந்துட்டு இருக்கோம் பட் ஒன் என்ன விஷயம்னா இட் ஆல்வேஸ் டிராபர்ஸ் இன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஜிஎச் மட்டும்தான் டிராப் பண்ணதாக நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் ஓகே இப்ப நமக்கு வந்து ஒன் நாட் எயிட் கூப்பிட்டு பட் லீகலி அக்செப்டா எனக்கு தெரியல பண்ணுவாங்க பேஷண்டோடைய அனுமதியோடைய தான் பண்ணுவாங்கன்னு பட் எங்களுக்கு ஒரு ஆடியோ மெசேஜ் என்ன வந்ததுன்னா என்ன அது நாங்க பிளே பண்றோம் ஆலயம் பவுண்டேஷன் போன் நம்பர் காமிச்சிருக்காங்க எப்பாச்சு ஆம்புலன்ஸ் தேவைப்பட்டா கண்டிப்பா இவங்களுடைய சர்வீஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும் 90478 ஜீரோ போர் செவன் தமிழ்ல சொல்றங்க ஒன்பது திருப்பி சொல்றேன் 90478 பூஜ்யம் நாலு ஏழு எட்டு திருப்பி சொல்றேன் ஒன்பது பூஜ்யம் இந்த நம்பர் கடைசியில் ஃபைவ் தௌசண்டா முடியும் சோ இந்த இமேஜை வச்சுட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜும் எங்களுக்கு அனுப்பியிருந்தாங்க அது என்னன்னு பார்ப்போம் இந்த விஷயம் வந்து இமேஜும் ஆடியோ மட்டும்தான் வந்துச்சு டெக்ஸ்ட் வரல ஓகே இந்த இமேஜ் என்ன இருந்தது நாங்கள் படித்தோம் ஆலயம் பவுண்டேஷன் சார்ந்த ஒரு ஒரு விளம்பரம் விளம்பரம் விட அவேர்னஸ் வச்சுக்கலாம் விழிப்புணர்வு சார்ந்த ஒரு விஷயம் கூட ஒரு ஆடியோ மெசேஜ் ஆடியோ டவுன்லோட் பண்ணா இதுதான் இருந்தது என்ன இருந்தது பார்ப்போம் குட் ஈவினிங் டீம் மெம்பர்ஸ் நான் இப்போ ஒரு போட்டோ உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்கேன் பாத்தீங்களா அது பாத்தீங்கன்னா ஆலயம் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு ஒரு ட்ரஸ்ட் ஒன்னு பிரைவேட் ஓட ஆர்கனைசேஷன் தான் அது இவங்க பாத்தீங்க அப்படின்னா ஆரஸ்புரம் சிங்கநல்லூர் தொண்டாமுத்தூர் அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் சென்ட்ரல்ல ஜிஹெச் அதுக்கப்புறம் கணபதி அதுக்கப்புறம் பீலமேடு இந்த லொகேஷன்ஸ்ல எல்லாமே ஒரு பிரைவேட் ஆம்புலன்ஸ் வந்து இவங்களுடைய ட்ரஸ்ட் மூலயமா வச்சிருக்காங்க இந்த ஆம்புலன்ஸ் போன் நம்பருக்கு வந்து நீங்க கால் பேக் பண்ணி கூப்பிட்டு மெசேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா இமீடியேட்டா பேஷன்ஸ்லாம் ஏதாவது எமெர்ஜென்சியா இருந்துச்சுன்னா அவடியேட்டா அட்டன் பண்ணி பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட கொண்டு போவாங்க பட் ஒன் நாட் எயிட் சர்வீஸ்க்கும் இந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸ்க்கு என்ன ஒரு டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒன் ஆட் எயிட் சர்வீஸ் ஒன்லி மட்டும் தான் கொண்டு போற அப்ரூவல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிஹெச் மட்டும் தான் ஷெஷன்ஸ் கொண்டு போவாங்க இந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட்ல உள்ள ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ் நீ எந்த ஹாஸ்பிட்டல் சூஸ் பண்ணி சொல்றீங்க அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் கொண்டு போவாங்க எந்த ஒரு அமௌண்ட் எந்த ஒரு பணமோ எதுவுமே கொடுக்க வேண்டிய தேவையில்லை இது ஓன்லி இப்பளிக் சர்வீஸ்க்காக மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பொது கூட சில நேரம் தப்பா இருக்கலாம் சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணனும் தான் நல்லதுதான் ஆனா நம்ம ஷேர் பண்றதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி ஒரு வானொலியில காஸ்ட் ஃபிரீ மீடியம்ல மக்கள் கேக்குறதுக்கு முன்னாடி அதாவது பணம் எதுவுமே கட்ட வேண்டாம் ரேடியோல நீங்க பொருள் வாங்கி வச்ச போதும் டேட்டா கிடைக்கும் நீங்க டிவியில அப்படி கிடைக்காது தூர்தர்ஷன் கிடைக்கும் தூர்தர்ஷன் யாரு பாக்குறாங்க ஆனா கேபிள் டிவிக்கு நீங்க பே பண்ணணும் இன்டர்நெட்டுக்கு பே பண்ணணும் பேப்பருக்கு பே பண்ணணும் ஆனா ரேடியோல ரேடியோ பயன்படுத்தக்கூடிய அந்த பொட்டி இல்லாட்டி போன்ல ரேடியோ கிடைக்கும் அத நீங்க வச்சிருந்தா போதும் இலவசமாகவே உங்களை தேடி நிறைய தகவல் வரக்கூடிய ஒரு மீடியாதான் ரேடியோ சோ ரேடியோல இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் சொல்றதுக்கு முன்னாடி உண்மையா பொய்யா நம்ம அனலைஸ் பண்ணணும் நாங்க அந்த போன் நம்பருக்கு கூப்பிட்டோம் அந்த போன் நம்பர் திருப்பியும் நோட் பண்ணிக்கோங்க ஒன்பது பூஜ்ஜியம் நாலு ஏழு சொன்ன மாதிரி ஐம்பதாயிரமா முடியும் அதாவது அஞ்சு பூஜ்யம் பூஜ்ஜியம் அப்புறம் நாலு பூஜ்யம் இருக்கும் அம்பதாயிரமா முடியும் சோ இப்ப நாங்க அந்த போன் நம்பருக்கு போன் பண்ணப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் ஆலயம் பவுண்டேஷன் இந்த பதிவு இது ஒரு நல்ல விஷயம் இது வரைக்கும் பட் வெரிஃபை பண்ண இந்த நல்ல விஷயத்த பத்தி ஒரு கம்யூனிட்டி பெர்சனா மேல அக்கறைசன்ஸ் ஒவ்வொரு விதத்துல சொசைக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அதுல எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல உதவக்கூடிய ஆம்புலன்ஸ் சர்வீஸ் வந்து காஸ்ட் கொடுக்கறது வந்து அது இப்போதைய காலகட்டத்தில் வந்து இது ரொம்ப மிக பெரிய விஷயம் இது இதுக்கு வந்து ஆலயம் நீங்க நிறைய பேர் படிக்க மாட்டீங்க போற வழியில ராக்கெட் விட்டுட்டு போடுவீங்க இல்லாட்டி கப்பல் விடுவீங்க சில பேர் எடுத்து வைப்பீங்க அதெல்லாம் இருக்கட்டும் நல்ல விஷயம் தான் பட் இன் கேஸ் துண்டு சீட்டில் இருக்கக்கூடிய டாக்டர் பத்தி இல்லாட்டி ஏதாச்சும் உதவி சார்ந்த விஷயம் ஜாப் என்கொயரிவாக இருந்தாலும் சரி அந்த மனசு வரவு சார்ந்த ஒரு விஷயம் செய்யுங்க அந்த நீங்க ஒரு ஆணாக இருந்தா நல்லா இருக்கும் ஆண் பெண்ணு வித்தியாசப்படுத்து இருக்குல்ல பெண்ணோட நம்பர் போன் நம்பர் வெளியே போச்சுன்னா எவ்வளவு டேஞ்சரா இருக்கும் தெரியும் அது என்னதான் நீங்க ஸ்ட்ராங் விமனாக இருந்தாலும் அது நாங்க அட்வைசபிளா இல்ல அந்த மாதிரி காலகட்டத்தில் இருக்கறனால சொல்றோம் தப்பா வேண்டாம் சோ ஒரு ஆண் ஒரு ஆண் நம்பர் கிட்டே இல்ல நீங்க ஒரு ஆணா இருந்தாலும் சாரி போன் பண்ணிட்டு உண்மைங்களா ஆமாவா ஓகே நிறைய விஷயம் டவுட் இருந்தா கேளுங்க அப்புறம் அந்த போன் நம்பர் ஷேர் பண்ணுங்க இப்ப எங்களுக்கு கிடைச்சப்பங்கூட நல்ல விஷயம் தான் நானே இது வந்து ஸ்டேட்டஸ்ல வச்சு நிறைய பேருக்கு ஷேர் பண்ண நினைச்சேன் பட் ரத்தனவானில இந்த மாதிரி நிகழ்ச்சி பண்ணக்கூடிய ஒரு ப்ரொடியூசரா ஒரு ஹோஸ்டா நான் என்ன பண்ணினேன்னா ஆலயம் பவுண்டேஷன் டீமுக்கே போன் பண்ணி உண்மைங்களா அப்படின்னு கேட்டுட்டோம் சோ நீங்களும் இந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸ பயன்படுத்துக்கான ஒரு முயற்சி நீங்க எடுக்கலாம் இதான் மேக்ஸிமம் பண்ண முடியும் நாங்க நம்புறோம் இல்லையா அந்த போன் நம்பர் கூப்பிட்டுட்டு இது உங்க போன் நம்பர் தானா கரெக்டு தான கேட்க முடியும் வேற ஏதாச்சும் பண்ண முடியுமோ தெரியல இருந்தா நீங்க சஜஷன் கொடுங்க நாங்க அதையும் முயற்சி பண்றோம் இப்ப அடுத்ததாக கடைசியாக ஒரு நகைச்சுவை சார்ந்த ஒரு நியூஸ் எங்களுக்கு இன்னும் நம்ப முடியல ஒரு பப்ளிகேஷன் சார்ந்து வந்த ஒரு நியூஸ் அது சேர்ந்து இன்னொரு நியூஸ் இருக்கு பட் ரெண்டு நியூஸ் பார்க்கலாம் பட் சின்ன பிரேக்கு அப்புறம் தொடர்ந்து ரெண்டு நியூஸ் பாக்கலாம் இணைந்து இருக்கும் ரத்தினி தொண்ணூறு புள்ளி எட்டு வானொலி இந்த நிகழ்ச்சி பொய்யும் மெய்யும் ரத்தினவாணி தொண்ணூறு புள்ளி வானொலி மற்றும் ஐடியூசிங் இணைந்து வழங்கும் பொய்யும் மெய்யும் ரத்னவாணி தொண்ணூறு புள்ளி வானொலி இந்த நிகழ்ச்சி பொய்ய மெய்யும் பொய்யம் நம்ம வந்து சோசியல் மீடியால பேஸ்புக்கோ வாட்ஸ்அப்போ ட்விட்டரோ எதுவாக இருந்தாலும் சரி ஷேர் பண்ணக்கூடிய நியூஸ் நம்ம பொய்யா கன்சிடர் பண்ணுவோம் முக்கியமா நாங்க இதுக்கு நம்ப கூடிய ட்ரெடிஷ்னலான டிஜிட்டல் அண்ட் ட்ரெடிஷ்னல் மீடியாதான் சோ உதாரணமா சொல்லப்போனா இப்போ தந்தி டிவி யூ இருக்கு அது ஒரு ஆன்லைன் சோர்ஸா பாக்கறோம் இல்ல தந்தி வெப்சைட்ல வரக்கூடிய நியூஸும் ஒரு ஆன்லைன் சோர்ஸ் ஆகிறோம் விகடனா எடுத்துக்கலாம் தினமலர் எடுத்துக்கலாம் இதெல்லாம் தமிழ் சார்ந்த நியூஸ் சோ தமிழ்நாடு சார்ந்த நியூஸ் வரும்போது நாங்க என்ன செக் பண்ணுவோம்யூ செக் பண்ணுவோம் ஃபேக்ட் உண்மையா பாப்போம் வந்த இடம் கரெக்டா இப்போ கோயம்புத்தூருக்கு வந்த நியூஸ் சென்னைக்குன்னு சொன்னாலும் கூட தப்பு சோ இடம் ரொம்ப முக்கியமானது நேரம் ரொம்ப முக்கியமானது எந்த டேட்டு என்ன டைம் கூட மாறும் கூட நிறைய விஷயங்கள் மாறக்கூடிய காலகட்டத்தில் இருக்கும் யாருக்காக சொல்லப்பட்டது யார் சொல்லப்பட்டது என்பது முக்கியம் வாட் வேர் வென் டு ஹோம் அண்ட் பை ஹோம் என்கிற விஷயத்தை பாப்போம் அனலைஸ் பண்ணி தான் உண்மையா போய் அனலைஸ் பண்ணுவோம் அனலைஸ் பண்றதுக்கு எங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் தேவை ரெஃபரன்ஸ் எப்படி வரும் பப்ளிகேஷன்ல இருந்து வந்தா நல்லா இருக்கும் பப்ளிகேஷன் செய்யப்பட்டு பப்ளிகேஷன் வரும்போது நல்லா இருக்கும் பிரிண்டட் நியூஸ் பேப்பரா இருக்கலாம் மேகசீனா இருக்கலாம் சில நேரங்களில் அங்க இங்குட ஒப்பீனியன் பேஸ்ட் நியூஸ் வரும்போதோ இல்லாட்டி அவங்க சொல்லக்கூடிய சோர்ஸ் உண்மையா இருக்கலாம் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் உண்மையா இருக்கலாம் பட் இன்னுமே நடைமுறைக்கு வராமல் இருக்கும் ஃபியூச்சர்ல வரலாம் பட் அதுக்கு முன்னாடியே முந்தி நம்ம வந்து அந்த போடணும்னு சொல்லி போடும்போது சில விஷயங்கள் வந்து வராம போகும்போது அந்த நியூஸ் வந்து பொய்யா இருக்கற வாய்ப்பும் இருக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்றேன்னு தெரியுது அதுக்கு என்ன பண்ணலாம் அந்த நியூஸ படிச்சுட்டு நாங்க எப்படி வெரிஃபை பண்ணோம் எங்களுக்கு இன்னுமே கன்ஃபியூஸ் விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும் கொரோனா தமிழக சட்டமன்ற பொது தேர்தலுக்கு ஆறு மாத தடை தலைமை தேர்தல் கமிஷன் அவசர முடிவு சோ இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கு அந்த பாத்தீங்கன்னா கடந்த வருஷம் இருந்துச்சு அதோட ஹிஸ்டரி இருக்கு இந்த வருஷம் தேர்தல் எப்ப அறிவிச்சாங்க இருக்கு தேர்தலுக்கான பணிகள் எப்படி போயிட்டு இருக்குன்னு இருக்கு அப்படியே நம்ம வந்து இந்த கடைசி ஒன் வீக்காக அதாவது மார்ச் மாதம் பதினைந்து பதினான்கு அப்புறம் கேசஸ் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு சோ அந்த அந்த இன்க்ரீஸுக்கான இம்பாக்ட பத்தி பேசுறாங்க அப்படியே என்ன கனெக்ட் பண்றாங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆப் இந்தியா பிரதமர் மோடி அவர்கள் அதாவது இந்தியன் எலெக்ஷன் கமிஷன் ஆப் இந்தியா பிரதமர் மோடி அவர்கிட்ட இந்த மாதிரி கேஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதுனால வேணா தேர்தல தள்ளி வைக்கலாமா அப்படின்னு ஒரு சஜஷன் கொடுத்ததாகவும் பரிசீலனைக்கு எடுக்கப்படுகிறது என்கிற சொல்ற மாதிரி ஒரு விஷயம் அதாவது அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த டிசிஷன் எடுக்கலாமா வேண்டாமா என்கிற ஒரு ஒரு ஸ்டேட்ல இருக்காங்க என்பதுதான் இந்த நியூஸ் புல்லா படிச்சா தெரியும் பட் ஹெட்லைன்ஸ் மட்டுமே பார்க்கக்கூடிய சில நல்ல மனிதர்களுக்கு இது ஒரு குதூகலமான விஷயமா இருக்கும் ஏ எலக்ஷன் இல்லையா அப்படின்னு ஸோ நமக்கு அது மாதிரி ஒரு டவுட் நம்மகிட்ட எனக்கும் வந்தது பட் எங்கிட்ட ஒருத்தங்க கேட்டாங்க ஒரு டீச்சர் கேட்டாங்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம் அது ஒரு பிரிண்டட் புக்கு எடுக்கப்பட்ட ஸ்கிரீன்ஷாட் போட்டோ அது அந்த போட்டோவை பார்க்கும் டேட் வந்து இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருக்கக்கூடிய நியூஸ் அதாவது இன்னைக்கு நாங்க படிக்கக்கூடிய டேட் வந்து மார்ச் இருபத்தி ரெண்டு இது வந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் வேலடிட்டி இருக்கக்கூடிய நியூஸ் எப்ப இந்த தீர்மானம் நடக்கலாம் தெரியாது பியூச்சர்லயும் கூட நடக்கலாம் பட் இன்னைக்கு வரைக்கும் நடக்கல அதனால இது நம்பலாமா வேண்டாமா சந்தேகம் எங்ககிட்ட இருக்கு நோ டவுட் இருக்கு எங்ககிட்ட கண்டிப்பா இருக்கு சோ என்ன பண்ணோம் இந்த நியூஸ் பப்ளிகேஷன் எடுக்க பண்ணக்கூடிய பிரிண்ட் பண்ணன இல்லாட்டி ஜேர்னலிஸ்ட் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துக்கு நாங்க போன் பண்ணோம் அந்த போன் பதிவை நம்ம இப்ப கேட்போம் என் பேர் முகேஷ் நான் கோவையில ரத்னம் கல்லூரியிலிருந்து கூப்பிடுறேன் மீண்டும் மிரட்டும் கொரோனா தமிழக சட்டமன்ற பொது தேர்தலுக்கு ஆறு மாதம் தடை அந்த மாதிரி ஒன்னு வந்தது சாரோட கட்டுரை அதுல ஸ்கிரீன் தெரிஞ்சது இப்ப வந்து ஒபீனியன் கடைசியில போட்டிருக்காங்க இது அவருக்கு கிடைச்ச சோர்சா இருக்கலாம் மேபி இல்ல நான் சொல்ல மாட்டேன் பொய் செய்தி நல்லா புரிஞ்சுக்கோங்க பொய் நாங்க சொல்லல இது வந்து இன்னைக்கு நாங்க படிக்கக்கூடிய மார்ச் இருபத்தி ரெண்டு ஏழைகால மணி வரைக்குமே மாலை ஏழைகால வரைக்குமே இந்த நியூஸ் வந்து உண்மை அல்ல ஓகே பியூச்சர்ல இருக்கலாம் உண்மை ஆகலாம் பட் இது உண்மையா போய் அனலைஸ் பண்றது கேக்கும்போது இது வந்து ஒரு ஒபீனியனாக சொல்றாங்க இது வந்து பத்திரிகையாளர் அவர்களுடைய சுய கருத்தாக இல்லட்டி அந்த பத்திரிகையாளர்களுடைய புக்கு பப்ளிகேஷன் பண்ணக்கூடிய நிறுவனத்துடைய கருத்தை வச்சுக்கலாம் தட் இஸ் மேபின் பியூச்சர்ல உண்மையாக வந்து இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரைக்கும் இருக்கு இந்த ஒரே ஒரு பேஜோட கண்டென்ட்காக தான் நாங்க வந்து அந்த பப்ளிகேஷன் கம்பெனி கூப்பிட்டோம் பிரிண்ட் பண்ணக்கூடிய கம்பெனி கூப்பிட்டோம் பேசினோம் நீங்களும் அது கேட்டிருப்பீங்க இது மட்டும் இல்லாம இதை தொடர்ந்து இன்னொரு நியூஸ் இருக்கு அதாவது நம்ம கவர்மெண்ட் ஆப் இந்தியா சார்ந்த ஒரு நெட்ஒர்க் அவங்க வந்து கிட்டத்தட்ட இருபது இருபத்தி ரெண்டு பாயிண்ட்ஸ் வந்து அடுக்கிட்டே போறாங்க கோவிட் வந்துட்டு இருக்கு கோவிடோட ஸ்பிரெட் அதிகமா திருப்பியும் அதிகமா இருக்கு ஸோ நீங்க யாருமே வெளியூருக்கு போகாதீங்க வெளிநாட்டுக்கு போகாதீங்க நான்வெஜ் சாப்பிடாதீங்க இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நிறைய சொல்றாங்க இன்னும் என்னோட ஃப்ரெண்ட் வந்து நான் பொய் செய்தி நான் போட்டேன் இது வந்து பொய் நாங்க அனலைஸ் பண்ணிட்டோம் ரிவர்ஸ் இமேஜ் சி போட்டப்போ இது போன வருஷமே வந்து பொய் செய்தி இந்த வருஷம் திருப்பி கேஸ் ஆரம்பிக்கும் போது திருப்பி அவங்க வந்து இதை யூஸ் பண்றாங்க நிறைய பேர் நல்ல உள்ளங்கள் இன்னைக்குமே இது வந்து உண்மை ஏன்னா டிசைன் அப்படி இருக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான லோகோ எல்லாம் டைப் பண்ண இங்கிலீஷ் பாக்கும்போது இது கவர்மெண்டே சொன்ன மாதிரிதான் இருக்கு ஆனா இது உண்மை கிடையாது இந்த மாதிரி எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கவர்மெண்ட் சொன்னதாக வந்தாங்கூட நீங்க அதை கொஞ்சம் அறிவு ஜீவி கிட்ட நல்லா படிச்சவங்க கிட்ட அறிவுஜீவி தப்பா சொல்லலீங்க உண்மையிலேயே அறிவுஜீவி இருப்பாங்க இல்லையா அவங்க கிட்ட உண்மையா போய் அனலைஸ் பண்ணிட்டு நீங்க வாட்ஸ்அப்லயே பேஸ்புக்லயே போடுங்க சோ இந்த ரெண்டு நியூஸும் நாங்க ரீசெக் பண்ண வரைக்கும் இது இன்னைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் உண்மை இல்ல சோ இந்த ரெண்டு நியூஸ பத்தியும் கோவிட் பத்தியும் இவ்வளவு நேரம் பேசின கண்டென்ட் பத்தியும் சங்கீதா மேமனோடைய அவங்களுடைய கருத்து என்னன்னு கேட்போம் அதோட முடிச்சுக்கோங்க இந்த நியூஸ் பார்க்கும்போது கொஞ்சம் ப்ரொஃபஷனலிசத்தை தள்ளி வச்சுட்டு சொல்லணும்னா அடங்கப்பா சாமி பொய் சொல்றதுக்கு ஒரு அளவில்லையா ராசா அப்படிங்குற மாதிரி தான் இருக்கு அதாவது ஒரு பத்திரிகை ஒரு நியூஸ் நியூஸ் பேப்பர் கண்டென்ட் அதில் வர கண்டென்ட் எந்த அளவுக்கு நம்மளாம் நம்ப மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு கொண்டு போயிருது நம்மள இருபத்தி ரெண்டாம் தேதி படிக்கிறோம் இதை ஆனால் பேப்பர்ல இருக்கிறது இருபத்தி ஆறாம் தேதி நியூஸ் மாதிரி பப்ளிஷ் பண்ண மாதிரி இருக்கு அதுல வர கண்ட் பதினஞ்சாந்தேதி இதை பதினாறாம் தேதி இப்படி பண்ணலான் இருக்காங்க பதினேழாம் தேதி இப்படி நடக்கலான் இருக்காங்க ரொம்ப அருமையா அதை வந்து என்ன சொல்லலாம் சித்தரிக்கப்பட்டவை ஐ திங்க் இட் வில் பி ஏட் வேர்ட் கிரியேட் செமையா அவங்கள அவங்களோட நரேஷன் ஸ்டைல வந்து பாராட்டியே அது அதுவும் இவ்வளவு தைரியமா அதை பப்ளிஷ் பண் அளவுக்கு வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப தைரியம் இருக்கு இதுல பாவப்பட்ட ஜென்மங்கள் அப்படின்னு பார்த்தா நம்ம படிக்கிறவங்க ஜென்ரல் பப்ளிக் ஒரு ஜென்ரல் பப்ளிக்க என்ன வேணாலும் சொல்லி முட்டாளாக்கலாம் அப்படிங்குற ஒரு கான்செப்டுக்கு ஒரு சில மீடியா சம்பந்தப்பட்டவங்க இல்லைன்னா ஒரு சில எடிட்டிங் ஒர்க் பண்றவங்க அவங்கெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு மனுஷங்களை வந்து முட்டால் ஆக்கலாம் அப்படிங்கறத வந்து எவ்வளோ நல்லா யூட்டிலைஸ் பண்றாங்க டேட்டு கண்ட் பிக்சர் எல்லாம் ஸோ ஒரு ஜென்ரல் பப்ளிக்கா வந்து இது ரொம்ப ஆதங்கமாக தான் இருக்கு இந்த மாதிரி ஃபேக்ட் செக் ப்ரோக்ராம் பண்றது இப்போ நான் நிறைய தட் சொல்ல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இந்த மாதிரி கண்ட் எல்லாம் வரும்போது எனக்கு இன்னுமே வந்து பெருமையா இருக்கு ஓகே நம்ம இதுல வந்து இருக்கோம் ஒரு பொய்யான தகவலை பரப்புறதுல இருந்து கொஞ்சமாச்சு ஒரு ஸ்டெப் நம்மனால முடிஞ்ச ஒரு ஸ்டெப் நம்ம எடுத்து வச்சிருக்கோங்கிறதுல வந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சோ மேம் சொன்ன மாதிரி தான் ஆக்சுவலி அந்த டேட் வந்து நீங்க நிறைய பேருமே சொன்னாங்க ஆதங்கத்தோட இரண்டாம் தேதி தான் இன்னைக்கு வருது மார்ச் இருபத்தி ரெண்டு இன்னைக்கு டேட்டு அதேபடி இருபத்தி ஆறு வரைக்கும் போடலான்னு பட் நீங்க கொஞ்சம் எல்லா மேகசின்லையும் பார்த்தா தெரியும் அவங்க வந்து பியூச்சர் டேட் வரைக்கும் போட்டிருப்பாங்க பட் நம்ம அந்த அளவுக்கு கவனிச்சிருக்க மாட்டோம் நாட் அ மிஸ்டேக் பட் லிசனர்ஸும் தான் நீங்க நீங்க நேயர்களும் தான் நீங்க இந்த மாதிரி விகடன் அவர்களுடைய பதிப்பகமாகட்டும் இல்லாட்டி நக்கீரன் அவர்களுடைய பதிப்பாக்கமாகட்டும் துக்கலக்காகட்டும் இதெல்லாம் பிராண்ட் பண்ணல இதெல்லாம் பெரிய நெட்ஒர்க் நாங்க பிராண்ட் பண்ணிதான் சேல் ஆகணும் கிடையாது சோ வீட்டேக்க பிரிவிலேஜ் ஆன் மென்ஷனிங் தேர்னி நல்ல விஷயம் அவங்க நல்லா சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்தந்த கம்யூனிட்டி பீப்புளுக்கு அந்தந்த நெட்ஒர்க் படிக்கக்கூடிய ரீடர்ஸுக்கு நிறைய சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க நாளைக்கு சொல்லும்பத்தி மூணாம் தேதி மார்ச் ஆக மாறலாம் இருபத்தி நாளாக மாறலாம் ஆனா இருபத்தி ஆறு வரைக்கும் அது அவங்க வேலடிட்டி பீரியட் வச்சனால மேபி ஒப்பீனிய வந்து உண்மையாக மாறலாம் ஏன்னா அவங்க கிடைச்ச சோர்ஸா இருக்கலாம் எனக்கு இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கல அப்படின்னா அப்ப அது வந்து ஜெனரல் பப்ளிக் முட்டாளாக்குற ஒரு விஷயம் தானே இல்லையா கண்டிப்பா ஒத்துக்கறேன் இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேலே நடக்கலாம் நடக்காம போகலாம் பட் அவங்க வேலடிட்டி ஆஃப் பீரியட் என்னன்னா இந்த கியூரியாசிட்டி கிரியேட் பண்றது அவங்களுடைய வேலை அண்ட் அகெய்ன் இந்த நியூஸ் வெளியே வந்தனால மட்டுமே இது நடக்காம கூட வாய்ப்பு இருக்கு வெளியே சொல்லிட்டாங்க மேபி ஏப்ரல் இரண்டாம் தேதி கூட முடிவு எடுக்க வச்சுக்கலாம் இன் கேஸ் நான் சொல்லி எடுக்க மாட்டாங்க இன் கேஸ் அவங்க எடுத்தாங்க கூட அதிசயப்பட கிடையாது ஏன்னா இவங்க சொல்லிட்டாங்களா என்கிற ஆதங்கம் அவங்க கிட்ட இருக்கும் மீடியா இஸ் பிக் பிக் பிசினஸ் அந்த அதனுடைய எடிட்டோரியல்ல ஒரு சின்ன பிசினஸ் இருக்கு அவங்க சொல்லி சொல்லிவே அதை நம்ப வைக்கக்கூடிய ஒரு டெக்னிக் இருக்கு நிறைய பாலிசிஸ் அப்படி மாத்திருக்காங்கல்ல பேசி பேசியே இன்னும் சொல்லப்போனா நாம் படிச்ச ரிசர்ச் மூலமாக நிறைய பெரிய பெரிய கேஸோடைய தீர்ப்பும் கூட பிரஸ் பப்ளிகேஷனும் மக்களுடைய கருத்தை வச்சு ஜட்ஜஸ் வந்து ஒபீனியனா எடுத்துக்கிட்டு மக்களையும் மனசுல வச்சும் கூட சில தீர்ப்புகள் சொல்லிருக்காங்க தமிழ்நாட்லயும் இருக்கு சிலது வந்து அங்கேயும் இருக்கு இது வந்து மீடியாக்கு பவர் இருக்கு அதனால பிள்ளை வரைக்கும் இது பொய் செய்தியா நான் சொல்லல பட் இது வரைக்கும் உண்மை இல்லன்னு சொல்லலாம் விஷயம் அப்படிதான் சொல்லணும் ரெண்டாவது இமேஜ் அது மிகப்பெரிய தமாஷ் என்னன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு இந்தியன் கவர்மெண்ட் செக்டர்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒருத்தர் தான் அந்த இமேஜ் வச்சிருந்தாங்க நான் நம்பிட்டேன் நான் நம்பின ஆனா எனக்கு சந்தேகம் வந்த ஒரே ஒரு விஷயம் என்னன்னா கவர்மெண்ட் சொல்லுது வெஜிடேரியன் மட்டும் சாப்பிடுங்க சாப்பிடுறவங்க இருக்காங்க இன்னும் சொல்ல போனா கோவிட் வந்துவெஜ் ஆல ஸ்பிரெட் ஆகிறதா சொல்லல நான்வெஜ்ல மேபி பறவை காய்ச்சல் வந்து ஸ்ப்ரெட் ஆகலாம் அதுவும் நம்ம நல்லா கட்டுப்படுத்தணும் மிகப்பெரிய விஷயம் சோ கவர்மெண்ட் அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் விடாமதை விடறதுக்கான வாய்ப்பு இல்ல இன்னொன்னு வெளிநாட்டுக்கு போகாதீங்கன்னு சொல்லுவாங்களான்னு தெரியல இல்ல ஃபர்ஸ்ட் பாயிண்டே அதுதான் சொல்லியிருக்காங்க வெளிநாட்டுக்கு போறது ரெண்டு வருஷம் வரைக்கும் தடுக்கணும் அப்படின்ட்டு ஸோ இது வந்து வெளிநாட்டுக்கு போறது வர்றதுன்ட்டு இல்லாம இது எக்கனாமிக்கலி அது வந்து இட் இஸ் நாட் பாசிபிள் அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு சினாரியோ எந்த கவர்மெண்ட்டுமே இமீடியட்டா ஒரு ஸ்டெப்பாவோ இல்ல ஒரு ஒரு ஜென்ரல் நோட்டிபிகேஷனாவோ இல்ல சர்க்குலராகவோ கண்டிப்பா அனுப்பவே மாட்டாங்க இந்த பர்டிகுலரான நியூஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல டிசைன் செய்யப்பட்டது அல்ல ரெண்டாயிரத்தி இருபது மார்ச்ல செய்யப்பட்டது அது பேக் நியூஸ் தெரிஞ்சப்ப கொஞ்சம் எல்லாருமே டிலீட் பண்ணி வச்சிருந்தாங்க திருப்பியும் மேபி அப்ப யாருக்கும் கிடைக்காதவங்களோ இல்ல மறந்தவங்களோ திருப்பியும் அதுவே கவர்மெண்ட் அனவுன்ஸ் பண்ணி இருந்திருக்கலாம் சொல்லிட்டு இப்போ வச்சிருக்காங்க எனக்கு என்ன அதிசயம் என்னன்னா கஷ்டப்பட்டு கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக படிச்சு பாஸ் ஆன பல பல பேர் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்கெல்லாம் கவர்மெண்ட் சொன்னதாக வைக்கும் போதுதான் நமக்கு இங்க பெரிய பிரச்சனையும் வருது ஏன்னா உங்களுக்கு எதுக்கு அந்த எக்ஸாம் வைக்கிறாங்க அப்படின்னா உங்க மார்க்குக்காக இல்ல உங்களுக்கு வேலை கொடுக்கணும் இல்ல நீங்க அந்த பொசிஷன்ல இருக்கும்போது உங்களுக்குன்னு ஒரு சில தகுதியை நீங்க உருவாக்கி இருக்கீங்க அடையாளப்படுத்துறது அந்த எக்ஸாம் அந்த தகுதியை நீங்க எப்படி வெளிக்காட்டணும்னா பொறுப்போட வெளிக்காட்டணும் அது வந்து நாங்க இப்ப பேங்குக்கு வரோம் சலான் ஃபில் பண்ண தெரியாதுன்னு சொன்னா பில் பண்ணி குடுக்கறதுக்குதான் நீங்க அந்த எக்ஸாம் எழுதி நாங்க நம்புறோம் ஏன்னா அந்த பொறுமை வந்திருக்கும் எத்தனை அட்டம் நாலு அட்டம்பிருப்பீங்க வீட்டுல உட்கார்ந்து படிச்சிருப்பீங்க பாஸ் ஆயிருக்காங்க அவங்க தெரியும் அவங்களோட கஷ்டம் எல்லாம் நாங்களா வேலைக்கு போகும்போது அவங்க வீட்டுல இருந்து படிச்சு பாஸ் ஆகிதான் அவங்க அந்த பொசிஷன் வராங்க அப்பேர்ப்பட்டு அவங்களுக்கு வேலை இருக்கு இல்ல சொல்லல பட் அந்த பொறுமையை வந்து அதோட விடாம எக்ஸாமுக்கு மட்டும் விடாம நார்மலான பீப்புள் ஒரு பாட்டியமா வராங்க சலானு ஃபீல் பண்ண தெரியல சொல்லும் நிறைய பேர் பண்றீங்க ஒரு பத்து பெர்சன்ட் பண்ணாதவங்க இருக்காங்க அவங்க எல்லாம் பண்ணுங்க அதே மாதிரி நீங்க இந்த மாதிரி நியூஸ ஷேர் பண்ணும்போதோ ஸ்டேட்டஸ் வைக்கும் போதோ குரூப்ல நீங்க நீங்க வந்து ஒரு இண்டிவிஜுவல் எல்லாமே ஒரு கவர்மெண்ட் சார்ந்த விஷயம் ஒரு ஒரு நபராக தான் நாங்க பாக்குறோம் கவர்மெண்ட் சர்வன் சொல்லல கவர்மெண்ட் எம்ப்ளாயை நாங்க சொல்றோம் சோ கவர்மெண்ட் எம்ப்ளாயை நீங்க ஒர்க் பண்ணும்போது நீ யார் யூஆர் ஒர்க்கிங் ஃபார் அ கவர்மெண்ட் இல்லையா அது ஸ்டேட்டா இருக்கலாம் சென்டரலா இருக்கலாம் சோ பொறுப்போட நீங்க வந்து ஷேர் பண்ணுங்கன்னு நாங்க வந்து வேண்டிக்கிறோம் சோ இன் நாங்க நிறைய எபிசோடு பண்ணிருக்கோம் பட் இன்னைக்குதான் கோவிட் சார்ந்து நிறைய செக்கிங் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சது எக்ஸ்ட்ராடனரியான எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் பயமா இருக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இவங்க இதோட முடியாது இன்னும் நிறைய விஷயங்கள் வரப்போகுது அது மட்டும் இல்லாம கடந்த ஒரு வாரத்துல மட்டும் நிறைய பேர் எங்களுக்கு நிறைய பேர் ஷேர் பண்ணாங்க குறிப்பிட்டு சொல்லப்போனா மைக்ரோ பயாலஜி ஹெச்ஓடி சார் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாஸ் சார் அவருக்கு ரத்னம் காலேஜில் ஒர்க் பண்றாங்க அவங்க அனுப்புனாங்க ஸ்டூடென்ட்ஸ் விக்னேஷ்னு ஒருத்தவங்க அனுப்பிச்சாங்க எங்கூட ப்ரொடியூசரா மனோஜ் சித்ரா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நிறைய பேக்ட் செக்கிங் வந்தது எல்லாத்தையும் ஒரே நிகழ்ச்சியில் சொல்ல முடியாது வந்து உங்களை சுத்தி இருக்கு என்பது நல்லா தெரிஞ்சுக்கோங்க இது கண்டுபிடிக்க முடியாட்டும் கூட பரவாயில்ல எங்களை காண்டக்ட் பண்ணுங்க காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் பூஜ்ஜியம் நான்கு நம்பர் இருக்கு பட் நாங்க எட்டு நம்பர் கொஞ்சம் இஷ்யூ இருக்கிறதுனால ஆறுக்கு மாத்திரம் ஒன்பது பூஜ்யம் கூப்பிட்டு ரத்னவானிக்கு இந்த கேள்வி சொல்லுங்க நாங்க பூஜ்யம் நான்கு இரண்டு இரண்டு நாலு பூஜ்ஜியம் நாலு பூஜ்ஜியம் ஒன்பது பூஜ்ஜியம் ஆறு எட்டு மட்டும் இல்ல ஆறு வச்சுக்கலாம் சோ மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது பொய்யும் மெய்யும் ரத்னவாணி தொண்ணூறு புள்ளி வானொலி நம்ம ரேடியோ